அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தர்மம் செய்வது சொத்தில் எதையும் குறைத்து விடாது மேலும் பிறரை மன்னிப்பதன் மூலம் அல்லாஹ் அவரது கண்ணியத்தை உயர்த்தாமல் இருப்பதில்லை மேலும் அல்லாஹுக்கு ஓர் அடியான் பணிந்தால் அவருக்குரிய தகுதியை அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பதில்லை என்று நபிசல்லாஹும் அலைஹிசல்ல கூறினார்கள் முஸ்லிம் லிங்கம் எட்டு